तानी तानी भुवनत्रय संसार करणं ஜதுசுவர்ணமே எுவனத்தயபாவசாரீக்கணம் இப்பலே மமா மானியம மிருதராணி தமிழ்த்திகள் பங்கழும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்தமறிங்கழகும் பொறி நூலோடு முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்தேடு மொழி கண்ணிக் தேடு முருவல் நிலா வழகும் கபகமே விடி கருணை பொடிந்தெடு கமலக்கண்ணழகும் பாரிசுதன் கடல் சூடிய முடியும் கன நர்ச்சிக முடியும் பொழுதும் எதிராசன் வடிவழக நிதயத்துடதல் ை விஷ்ணுத்தியமனோ நந்தேதவே நந்த நந்த சுந்தை யோதா ஜை நிமலம் இமியமுனீந்திரா ம बना श्रीमद्वेद मार्ग प्रतिष्ठा उभ वेदा प्रवर्त आचार्यी अहोबिलाचार्य स्वामी स्वामी इीर्ति मूर्तिया लोकते பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இவைகளையெல்லாம் செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினரை அந்த வழியிலே இருக்கும்படியாக செய்த மகான் அவர் மகான் இப்பொழுது பகவத் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு பரம விதத்திலே எழுந்தபடி இருக்கிறார் அந்த மகானுடைய நூறாவது சம்பத்சரம் அந்த சம்பரம் சதமான அவருடைய பந்துக்களும் புத்திரர்களும் மற்றும் எல்லோரும் அபிமானிகள் எல்லாரும் சேர்ந்து ஐந்து தினங்கள் கொண்டாடுவதாக தொடங்கி இருக்கக்கூடிய அற்புதமான மகோத்சவம் இந்த மகோத்சவத்திலே முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தொடங்கி விசேஷமான பாராயணங்கள் வேத பாராயணம் பாதுகாசாஸ்திர பாராயணம் தேசிக பிரபந்த பாராயணம் திருவாய்மொழி நூற்றந்தாதி உபதேச ரத்திர மாலை இத்தியாதிகளான பாராயணங்கள் எல்லாம் நடந்து வரும் புதன்கிழமை எட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி நாலு தினம் அவருடைய அவதார மகோத்சவத்தை விசேஷமாக இங்கு கொண்டாட நாம் கூடியிருக்கிறோம் அந்த தினத்திலே ஐந்து நாட்களும் ஐந்து உபன்யாசங்கள் அவைகள் நடைபெற என்று அவருடைய திருக்குமாரர்கள் திருமான் ஸ்ரீரங்கன் அவர்கள் முதலானவர்கள் எல்லாரும் இதை விசேஷமாக அபிமானித்து ஏதோ வாஜா கைக்கரியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு சேர்த்தியிலே இன்றைய தினத்திலிருந்து தொடங்கி ஐந்து நாட்கள் ஐந்து விஷயங்களை பற்றி அடியான் பேசவிருக்கிறேன் இன்றைய தினம் பேசுவது பிரபத்தியை பற்றி நாளையிடம் பேசுவது ஸ்ரீ வைஷ்ணவன் யார் என்பதைப் பற்றி அதற்கு அடுத்த தினம் பேசுவது திருவாராதனம் அதற்கு தினம் பேசுவது ரகசியத் திரயம் பார்ட் ஒன்னு போட்டிருக்கார் ரகசியத் திரயம் பார்ட் டூ புதன்கிழமை அன்றையம் இந்த விஷயங்களை தலைப்பாகக் கொண்டு இந்த கோஷ்டியிலே எதாவகாசம் எவ்வளவு அவகாசம் கிடைக்கிறதோ அவ்வளவு அவகாசத்திலே சீருது விண்ணப்பிக்கிறேன் விண்ணப்பித்த விற்பாடு இந்த போட்டியிலே இருக்கக்கூடியவர்கள் கேள்வியை கேட்கலாம் கேள்விகளுக்கு அடியர் அறிந்தவாறு பதில் தெரிவிக்கிறேன் கேள்விகள் எல்லாம் நீங்க பேசின விஷயத்தை பற்றி இருக்க என்பது அடியனுடைய பிரார்த்தனை ஏதோ விஷயங்களை பற்றி இங்கு கேட்பதிலே பிரயோஜனம் தனிப்பட கேட்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் இந்த கோட்டைகளை கேட்கப்பட வேண்டிய கொஸ்டின் அரியன் சொன்ன விஷயம் பிரபத்தின் பற்றி அந்த விஷயங்களை கேட்கலாம் விடக்கிறேன் கேள்வி கேட்க சொல்வது எதற்கான கேட்டிருக்காடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா உபன்யாசம் உபன்யாசம் ராமாயணம் ராமாயண உபன்யாசி போ நன்றி கழிக்க வேண்டும் அர்த்தங்களை தெரி கொள்ளேன் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலே ஒரு இன்டராக்சன் செஷன் என்றும் ஏற்படுத்தி இருக்கிறார் அதை அனுசரித்து இன்றைய தினம் பிரபத்தி சரணாகதி என்கிற விஷயத்தை பற்றி சிலவற்றை நம்முடைய பெரியோர்கள் பூர்வாச்சாரியர்கள் எப்படி அருளி செய்துள்ளார்கள் அவருடைய அபிப்பிராயம் என்ன அதை எதிர்கா பிரபத்தின்னா என்ன இதை எப்படி செய்ய வேணும் யார் செய்ய வேணாம் இத்தியாதிகளான விஷயங்களை இந்த போட்டியிலே சீர்து காலம் தெரிவிக்கிறேன் இந்த லோகத்திலே பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் சுகத்தை அடைகிறார்களான்னு கேட்டா பரிபூர்ண சுகம் என்பது இந்த லோகத்திலே கிடையவே கிடையாது இந்த லோகத்திலே சுகமாயிருக்கும் சொன்ன ஒருட்டம் அடுத்த கணத்திலே எனக்கு அந்த துக்கம் இருக்கிறது இந்த துக்கம் இருக்கிறது என்று சொல்வதை லோகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆக லோகத்திலே துக்கமிஷ் சுகமே ஒழிய துக்கம் கலந்த சுகமே ஒழிய துக்கம் கலவாமல் தனிப்பட்டு இருக்கக்கூடிய சுகம் என்பது இந்த லோகத்திலே கிடையாது என்பதை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறார் சுகம் இருக்குனவன் அடுத்த கணத்தில துக்கப்படுகிறான் துக்கம் இருக்கிறேன் என்கிறவன் சுகத்தை அனுபவிக்கிறான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது நீச கச்ச சுதம் சக்கரநேமிக்க மனிதர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் இந்த சுகமாக இருப்பதற்கு வழி என்ன எங்கு போனால் எப்பொழுதும் சுகம் இருக்கும் அனலோய்டு பிளெஷர் அன் அடல்ட்ரேட்டட் பிளஷர் சொல்றோமே அது எங்கு கிடைக்கும் எவ்விடத்திலே கிடைக்கும் என்று தேட தொடங்குகிறார் இப்ப தேடி காலத்திலே மகர்ஷிகளும் அதே போல வேதமும் வேதாந்தங்களும் இதிகாச புராணங்களும் ஆழ்வார்களும் அதற்கு வழி தெரிவிக்கிறார்கள் பகவானே சொல்கிறான் எது சுகத்தை அழிக்கக்கூடியதுக்கு போனால் சுகமா இந்த லோகத்தில் இருந்தால் சுகம் இல்லை என்றது நன்றா தெரியும் அது மகாபாரதத்தில் ஒரு அழகான சரித்திரம் கதையினாலே தெரிவிக்கிறார் வேதவியாசம் ஒரு மனுஷியன் காட்டு வழியாக போய்கொண்டிருக்கிறான் அந்த காலத்தில் திடீர் என்று ஒரு புலி எதிரிலே வந்தது ஆரம்பிக்கிறார் ஓடினான கடைசியிலே ஒரு பெரிய பள்ளம் விழுந்து விடுகிறான் உடனே இப்படி கையை நீட்டி எதாவது பிடிச்சுக்கலாமான்னு பார்த்தான் கையை நீட்டினவாறே இந்த பள்ளத்தினுடைய கரையில ஒரு பெரிய மரம் இந்த மரத்தினுடைய வேறு தொங்குகிற இந்த வேற கெட்டியா பிடிச்சான் வேற கட்டியா பிடிச்சு தொங்கறான் பள்ளத்தை தொங்கிட்டு அப்பொழுது அந்த புலி வந்து நிற்கிறது எத்தனை காலம் இவன் தொங்குவான் மேல வராமல் இருக்க முடியுமா வரட்டும் என்று அது பார்த்துக் கொண்டிருக்கிறது நாக்களை ஜலம் சொட்ட அது பார்த்துக் கொண்டிருக்கான்னு பார்க்கிறான் எத்தனை தொங்கிட்டு இருக்க முடியும் கீழே புதிச்சுள்ளானே கீழே பார்த்தால் கீழே பல பாம்புகள் படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறான் கீழே விழுந்தால் இவனை நன்றாக கடிப்பதற்கு பல விஷப்பாம்புகள் கீழே போக முடியல மேலேயும் வர முடியல அப்படி பிடிச்சிட்டு தொங்குறானே சரி இதுலயே தொங்கிட்டு இருப்போம் விட்ட வழி என்று நினைத்து கொண்டு தொங்கி கொண்டு ஒரு எலி வருது அந்த எலி வந்து இந்த வேற கடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச காலம் ஆனவனே கீழே உழைப்பான் சந்தேகமே கிடையாது அப்படி பயந்து கொண்டிருக்கும் காலத்தில் அந்த மரத்தினுடைய மேலே ஒரு தேன் கூடும் பீஹே அது நிறைந்திருக்கிற அது நிறைய தேன் இருக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் காத்துற அது அசைந்தது அசைந்த காலத்துல அதிலிருந்து ரெண்டு மூணு துடி தேன் உடனே ரொம்ப ரசமா இருந்தது என்ன சுகம் என்ன சுகம் அப்படின்னு அந்த தேனை ஆஸ்வாதனம் பண்ணினவன் நினைக்கிறான் இது போலதான் இந்த லோகத்துல அனுபவிக்க கூடிய சுகம் எத்தனை கட்டங்கள் சம்சார மறுக்காந்தாரே துர்வியாதி வியாகிரபீஷணைமாட்டியே திருஷா பாதபசாரி புத்திர தார கிருஹக்ஷேத் மகதிருஷ்ணாம்பு புஷ்கரே கிருத்தியா கிருத்திய விவேகாந்தம் பரிபிராந்தமிசஸ்ததா என்று தேவராஜ அட்டகத்திலே திருக்கச்சிலம்பி என்பவர் அத்தமாக தெரிவிக்கிறார் என்னெல்லாம் கஷ்டப்படுறான் இந்த லோகத்திலே இந்த கஷ்டத்தின் நடுவில் அந்த தேன் தூழியை நக்கினானே அதுபோலதான் சுகம் அந்த சுகத்தை அனுபவித்ததே என்ன பிரயோஜனம் சிறிது காலத்துல மரணம் அடைய போகிறான் ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அதே போலத்தான் இந்த லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகம் இப்படி இல்லாமல் எப்பொழுதும் நிற ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்தம் எப்பொழுதும் சுகமாக இருக்கக்கூடிய இடம் இருக்குமா என்று பார்க்கிறான் அப்பொழுதும் வேதம் இல்லாம சொல்லுறது ஸ்வர்க்கத்துக்கு போனா சுகம் இருக்குன்னு சொல்றது இந்திரனாலே ஆடப்படக்கூடிய ஸ்வர்கம் சொர்க்கத்துக்கு போனா ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றது அதற்காக ஹோமங்கள் எல்லாம் பண்றாங்க அவங்களெல்லாம் பெரிய ஜோதிஷ்டோமியாகும் ஜோதிஷ்டோமியான ஸ்வர்காமோ எஜயதா ஜோதிஷ்டோமியாக கனஹோமையாக இவர்களெல்லாம் பண்ணிக்கிறான் பண்ணி ஸ்வர்கத்தை ஒப்பற சொர்க்கல ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் சொர்க்கத்திர அநேக பேர்கள் கம்பை மேனகை திருவத்தமை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்சரசைகள்லாம் வராங்க எல்லாரோடையும் உட்கார்ந்துட்டு கல்பகருக்ஷத்தத்தின் அடியில பேசிட்டு இருக்கான் ஆனந்தமா பொழுது கழிஞ்சது அப்பொழுது ஒருத்தனை கொண்டு வந்து தலைவீழா புடிச்சு தள்ளுறான் முடிஞ்சு போச்சு பேங்க் பேலன்ஸ் நில் அப்படின்ற புண்ணியம் முடிஞ்சு போச்சு புண்ணியம் இருக்கிறவரை சொர்க்கத்துல இருந்தாரு தடுத்து பிடிச்சு தழுறான்னு உடனே இவனுக்கு பயம் ஏற்படுற நாமும் எத்தனை காலம் இருக்க போறோமோ நம்ம புண்ணியமும் எப்ப முடிய போறதோ நம்மயே எப்படி தலைகீடா இப்படி புடிச்சு தள்ள போறாடோன்னு பயம்தே அனுபவத்திலே அனுபவமே நெஞ்சு செல்வதில் அனுபவமாக தோன்றுவதில்லை சுகத்தை அனுபவிப்பதாக தோன்றுவதில்லை பாத்த பீ கஷ்ட கை நாஸ்தி நிர்வந்திகள் கூட கிழப்பிடிச்சு தள்ள பயம் இருந்தது சுகத்தை அனுபவிக்க முடியுமா மறுநாள் காலையில மூணு மணிக்கு தூக்கில போட போறான் ஆனா தூக்கில தொங்க விட தொங்க விட அந்த பிரச்சனை இருக்காரு அவனுக்கு நல்ல அன்னத்தை கொண்டு வந்து முதல் நாள் அவனாலே போஜனம் பண்ண முடியுமா இங்கேயாவது அதுபோல சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தமும் ஆனந்தம் அல்ல அது மாதிரி திருப்பி வருகிறான் ஆக அந்த திரும்பி வராமல் இருக்கக்கூடிய லோகம் ஒன்று அந்த லோகத்திற்கு போக வேணாம் எப்போதும் எல்லையற்ற ஆனந்தம் இருக்க வேணாம் அப்படிப்பட்ட லோகம் எது என்று விசாரிக்க ஆரம்பிக்கிறான் விசாரித்த காலத்தில் கண்டபிரான் கீதையில சொல்லியிருக்கான் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது இத்திஹாச புராணங்கள் சொல்லுகின்றன பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டத்திற்கு போனால் திரும்பி வர மாட்டான் சொல்றான் வீடு அர்ஜுனா உயர்ந்தால் திரும்பி வரவே மாட்டான் ஒரு காலத்திலே அபுனராவிருத்தி லட்சணம் அந்த மோட்சத்துக்கே என்ன பேரு திரும்பி வராத போனால் திரும்பி வரவே மாட்டான் ஒரு காலத்திலே அப்படிப்பட்ட லோகம் அந்த லோகத்திலே ஆனந்தத்தை தவிர வேறு கிடையாது நலமந்தம் இந்த கலங்காப் பெருநகரம் அழிவார்கள் சொல்லுகிறார் ஆனந்தும் அனுபவிக்கிறார் திரும்பி வராதம் கலங்காப் பெருநகரம் கலக்கமே கிடையாது இந்த ரோகத்துல நிறைய கலக்கம் உண்டுல உபன்யாசங்கள் காலட்சேபங்கள்லாம் கேட்கிறோம் கொஞ்சம் ஏதோ ஜானம் வந்த மாதிரி இருக்கு அழில போன உடனே ஒருத்தர் சொல்ற எவ்வளவு கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் டைம் உட்காந்து உட்கார்ந்து அநேகம் பேர்கள் கன்ஃபியூஷனை ஏற்படுத்துறாங்க அவாடும் உண்டு நாமும் கன்ஃபியூஷனை ஏற்றுக்கொள்கிறோம் கலக்குமவர்களும் உண்டு கலங்கும் அவர்களும் உண்டு அது கலங்கா பெருநகரம் அந்த இடத்துல கலக்கமே கிடையாது இந்த ஜீவாத்மா வேறு தேகம் வேறு தேகத்தினுடைய கஷேமத்தை காட்டிலும் ஜீவாத்மாவினுடைய கஷேம்தான் மிகவும் முக்கியம் தேகத்துக்கு எத்தனை தான் பண்ணினாலும் அது ஒரு காலத்திலே கீழே விழுந்து அழிவை அடைகிறது ஜீவாத்மா என்பது அப்படி அல்ல ஜீவாத்மா நிச்சயமாக இருக்கக்கூடியது இத்தியாதிகளான அக்கத்தை எல்லாம் கணவிரான் கீதையிலே முதலிலே உபதேசிக்கிறான் அர்ஜுனனுக்கு கணக்கம் ஆச்சாரியரை கொள்றதா பீஷ்ம பிதாமகரை கொள்றதா துரோணரை கொள்றதா திருப்பரை கொள்கிறதா பந்துக்களை எல்லாம் கொள்வதா பந்துக்களை எல்லாம் கொன்று அவர்களுடைய ரத்தாலே பூசப்பட்ட ராஜ்யத்தை நாம் அனுபவிப்பதா எனக்கு வேண்டாம் சொல்றான் இத்தனை நாள் யுத்தம் பண்ணணும் சொல்லிட்டு இருந்த அர்ஜுனன் வேண்டாம் யுத்தகலத்திற்கு தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்தத்துக்கு வந்தவாறே சொல்கிறான் கண்ணபிரான் கேட்டான் இவனுக்கு தேகம் வேறு ஆத்மா வேறு ஆத்மா நித்யம் தேகம் அழியக்கூடியது என்கிற ஞானம் இல்லை முதல்ல தேகாத் ஞானத்தை சொல்கிறான் அந்த என் பெருமான் கண்ணபிரான் தேகம் வேறு அர்ஜுனான் தேகம் அந்த பந்த இமய தேகா இந்த தேகங்கள்லாம் ஒரு நாடத்தை முடிஞ்சு போயிடும் அதற்காக நீ பாடுபடக்கூடாது ஆத்மா நிஜமாக இருக்கக்கூடியது ஆத்மாவுக்காகத்தான் நீ பாடுபட வேண்டும் என்று எப்பெருமான் உபதேசிக்க தொடங்கி ஆத்ம கஷேமத்தை சொல்லி வருகிறான் அதிலே என்னுடைய லோகத்திற்கு வந்தால்தான் உனக்கு நன்மை என்று தெரிவித்தவாறே இந்த லோகத்தை அடையத்தை வலியண்ணே யோசனை ஏற்படுகிற அதற்கு பகவான் கீதையிலேயே சொல்கிறான் அரிசியா சொல்லிட்டே வராது கர்ம யோகத்தை செய்வாய் அர்ஜுனா ஞான பண்ணுவாய் பக்தி பண்ணுவாய் எனக்கு மாலை சமர்ப்பிப்பாய் திருமாலை எடுக்கை திருவளக்கு ஏத்துவாய் கோவில்ல வந்து சங்கீர்த்தனம் பண்ணுவாய் அதே அந்த அவதார ரகசியத்தை தெரிந்து கொள்வாய் புருஷோத்தமித்தியை தெரிந்து கொள்வாய் என்று பல பல மார்க்கங்களை தெரிவிக்கிறார் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான என்கிறார் அழிவார் பல நெறிகள் பல மார்க்கங்களை அவன் சொல்கிறான் பல உபாயங்களை சொல்லுகிறான் கர்மயோகம் ஜானயோகம் பக்தியோகம் திருமார்கை திருவிடக்கரிக்கை திவ்ய தேசவாசம் திருநாம சங்கீர்த்தனம் வித்தி அவதார ரகசியம் எல்லாத்தையும் கீதையில சொன்னான் கீதையில சொல்லி கடைசியா தெரிவித்தார் என் பெருமான் ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம் எத்தனை காலம் பழனும் சாதாரணாவா கர்மயோகம்னு ஒன்னு எடுத்துனோம்னா எவ்வளவு கஷ்டம் முதல்ல சந்தியாவந்தன ஒழுங்கா பழனும் சந்தியாவதம் ஒழுங்கா பண்ணி அதுல இருந்து தொடங்கி கர்ம யோகம் சந்தியாவதமே ஒழுங்கா பண்றது கஷ்டம் தீர்சன் எடுத்துக்கணும் அதுதான் அச்சுதாயம் அச்சுதாயன மகான்னு பயணம் பண்ணணும் ஆனா அப்பதான் இவருக்கு தாகம் அதிகம் அருஷும் தீர்சா விட்டு சாப்பிட்றாரு ஒரே தடவையில சில பேர் மூணு தடவையும் சேர்த்தே பண்ணிவிடுவார் எல்லாம் தவறி அது ஒன்று அனுஷ்டானம் பண்ணுவதற்குள்ளேயே எவ்வளவு தோஷங்கள் ஏற்படுகின்றன எவ்வளவு கட்டம் ஏற்படுறது அதற்கு மேல கர்மயோகம்னு அவரவர்களுடைய வர்ணம் ஜாத்தியாசிரமத்திற்கு சேர அவரவர்கள் பண்ண வேண்டிய கர்மத்தை எல்லாம் விதிக்கிறான் கண்டகிறான் மிகவும் கட்டம் ஞான யோகம் காட்டிலும் கட்டம் பக்தி யோகம் அனவரதம் அந்த எம்பெருமானியை தியானப்படணும் இதெல்லாம் கட்டமா இருக்கு ரொம்ப காலம் அனுட்டிக்க வேணும் ரொம்ப உடம்பை சிரமப்படுத்த வேணும் காயக்லேசம் அது சித்தமா இருக்குமா நம்ம உடம்புக்கு ஹிம்சைன்னா அப்படி இருக்கிறபடியே அர்ஜுனனுக்கு வருத்தம் ஏற்பட்டது அது மட்டும் அல்ல அர்ஜுனனை பார்த்து சொல்லிட்டு அர்ஜுனா நீ எனக்கு அர்ஜுனன் புத்திசாலி தெரிஞ்சான் சரீரத்தை ரட்சிப்பது ஆத்மாவே ஒழிய பேரல்ல உன்னை ரட்சிக்க வேண்டும் நான் தான் ரட்சிக்க என்னிடத்திலே பரதமர்ப்பணம் பண்ண என்று கடைசியாக பிரபத்தியை உபதேசிக்கிறார் அர்ஜுனன் ரொம்ப ஷோக்கா விட்டனாக ஆனால் நாம பண்ண முடியாது இந்த கர்மயோகம் ஜானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் பண்றது எவ்வளவு சிரமம் சிறக்கால சாத்தியம் முடிவுல அதாவது ஒரு பிறவியனுடைய கர்மயோகத்தை முடித்துக் கொண்டு கரபதத்திற்கு போனான்றது கிடையாது பல ஜென்மங்கள் வேண்டும் ரொம்ப சிரமப்பட ஆகையினாலே அது ரொம்ப சிரமம் அது மட்டுமல்ல காயக்லேஷம் உடம்ப ரொம்ப ஹிம்சப்படுத்தணும் அதற்கு மேலே அதை அனுட்டிப்பது ஸ்வரூபத்துக்கு விரோதம் நம்முடைய சரீரம் எப்படி நமக்கு சொந்தமோ ஜீவாத்மாவு சொந்தமோ அதுபோல ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் எஸ் ஆத்மா சரீரம் வேதாந்தம் சொல்றது ஆத்மாவும் அவனுக்கு சரீரமாகினாலே அவன் தான் எப்படி இந்த சரீரத்தை உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா ரட்சிக்கிறதோ வாசுதேவன் அவன் ரட்சிக்கிறான் அவன் தான் ரட்சிக்கவன் ஆகையினாலே நாம் ஒன்றும் செய்யக்கூடாது நம்மை அவனிடத்திலே சமர்ப்பித்து விடவள் அவனுடைய ரட்சணத்திலே ஒதுங்கவள் என்று அறிந்து கொண்டான் அப்பொழுது சொல்கிறான் சர்வ தர்மான் பரித்யஜான் மாம் ஏகம் சரணம் பிரஜா அஹம் சர்வ பாபேத்யோ மோட்சிஷ்யாமி மாஸ்க அர்ஜுனா வருந்தாவே நான் கீழே சொன்னேனே கர்மயோகம் ஜானயோகம் பக்தி யோகம் எல்லாவற்றையும் விட்டுவிட அதையெல்லாவற்றையும் விட்டு என்னையே உபாயமாக பத்து என்று பிரபத்தி அல்லது சரணாகதியை தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு தர்மக்ஷேரமான குருக்ஷேத்திரத்திலே பகவான் வாசுதேவன் கண்ணன் தெரிவித்தான காலத்திலே அதைத்தான் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிலையான துருமூர்த்தி இந்த எம்பெருமான் தான் நெறியாகவும் இருக்கிறான் கதியாகவும் இருக்கிறான் வழியாகவும் இருக்கிறான் அவனையே தான் பற்ற அவனை பற்றுவதுதான் பிரபத்தி நெறி வாசல் தானேய் என்கிறார் நெறி மார்க்க உபாயமாகவும் இருக்கிறான் இந்த வாசல் என்றால் அவனைத்தான் அடைகிறோம் அவனையே பற்றுகிறோம் அவனை அடைந்து அவனுடைய திருவடைத்த அவர்களே கைக்கரியம் பண்ணுவதுதான் ஜீவாத்மாவுக்கு தகுதியான பலம் உயர்ந்த பலம் புருஷார்த்தம் அதிலே தான் ஆனந்தம் உண்டே ஒழிய பரிபூர்ண ஆனந்தம் அதிலே உண்டே ஒழிய அதை பெற வேணாம் ஆகையினாலே பிரபத்தி மார்க்கத்தை கடைசியாக எம்பெருமான் அந்த பிரபத்தி என்றால் எம்பெருமானிடத்திலே தன்னை இருப்பது ஞாச என்று தெரிவிப்பார்கள் சரணாகதி என்று தெரிவிப்பார்கள் இதையே ஞாச வித்தியன்னா தஸ்மாதே ஞாசமேஷாம் தபசாம் அதிருக்தமாகும் ஞாசம் என்பது ஆத்மாவை அவனிடத்திலே வைத்தான் பரநியாசம் என்று தெரிவிக்கிறோம் நம்முடைய பரத்தை நம்முடைய ரட்சண பரத்தை எவ்வருமான வைக்கிறோம் நீதான் ஞானத்தோட கூடினவன் நீதான் சக்தியோட கூடினவன் நீதான் பிராப்தன் நீதான் பூர்ணன் நீதான் ஜானி எனக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து செய்யக்கூடியவன் நீ ஆகினாலே நீயே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பிரபஞ்சம் வேதாந்தம் அறிவிக்கிறது அஹமஸ்மி அபராதான அகதி உபாயமே பிரார்த்தனாதி பிரபத்தின் வேற எதுவும் பெருமானே நீயே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறானே இதுதான் இதுதான் பிரபத்தி பிரபத்தின்னு நினைச்சோம் பிரபத்தி ஒன்றது ஒருத்தர் சொன்னார் ஆச்சாரின் சொன்னார் அழைக்கு வா உபதேசங்கள்லாம் பண்றேன் முதல்ல சங்கர் சக்கர லாஞ்சனம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கோ என்ன கேட்டான் என்ன இந்த ஆச்சாரிய கௌரவமே போய்டும் கௌரவம் அதிகமா கொடுக்கணும்னு கேட்டாங்க வராம போய்டுவான் இந்த தோடுக்கு ஒரு ரூபாய் இந்த தோடுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் போறோம் அப்படின்னா பந்தாணிவன் அன்றாக காட்சினார் காட்சி சக்கரத்தை காட்சி சுதர்சன மஹாஜ்வார போட்டி சூரிய சமப்பிரபா மார்கா ஸ்ரீ சுதர்சனாயன மகான் தோல் வரது தோல்லை காட்சி தீயல் போலி என்ன செஞ்சுடரா சக்கரத்தின் கோயில் பொறி யாரே ஒத்து அண்ணா ஒத்தினார் இப்படி சுடுன்னு தெரியல சுவாமி சுவாமி ஒரு ரூபாய்க்கு போறோம் நிறுத்தி ஒரு ரூபாய்க்கு போறோம் இன்னொரு ரூபாய்க்கு கேட்கிறாங்க இதுவா பிரபத்தி இதுவரல சுவயவ உபாயமோ அகமஸ்மி அபராதானாம் ஆலயம் அபராதங்களுக்கெல்லாம் ஓர் இருப்பிடம் தான் அத்தமா தெரிவிக்கிறேன் அகம அபராத சக்கரவர்த்தி நான் அபராத சக்கரவர்த்தின் அபராதம் பண்றவாழ்ல நான் பெரிய சக்கரவர்த்தி என்ன இடத்துல வேற ஒன்னும் கிடையாது அபராதம் தான் நிறைய பகவான இடத்துல ஒருத்தன் போனான் கொஞ்சம் பகவானே உனக்கு சமர்ப்பிக்கிறது என்ன இடத்துல வேற ஒன்னும் கிடையாது ஆனால் உன்னிடத்துல இல்லாத ஒன்னு கொண்டு வந்துருக்கேன் நான் அப்படின்னா என்னிடத்துல இல்லாத பகவான் ஆச்சரியப்பட்டான் என்னிடத்துல இல்லாது உன்னிடத்துல இருக்கக்கூடியது அப்படிப்பட்டது என்ன இருக்கு என்னிடத்துல இல்லாது எதுவுமே கிடையாது பகவான் இடத்துல இல்லாதது உண்டா எல்லாம் அவனுக்காக இருக்கக்கூடிய காலத்துல அவனிடத்துல இல்லாது எது இவன் சொன்னான் சேதனன் சொன்னான் பகவானே நான் லாரி லாரியா வண்டி வண்டியா கொண்டு இருக்கேன் டன் உனக்கு சமர்ப்பிக்கிறதா என்னன்னு அபராதம் பாபம் உன்னிடத்துல கிடையாது உனக்கு பாபம் கிடையாது புண்ணியம் கிடையாது உனக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய கர்மாவை பெற்றுக்கொள் என்று தெரிவித்தார் அபராதம் அபராதங்களுக்கெல்லாம் ஒரு ஆலயம் அபராதங்கள்லாம் அகமஸ்மி அபராதம் ஆலயம் அனுட்டிக்க முடியாது கர்மயோகமோ யான யோகமோ பக்தி அனுட்டிக்க முடியாது அழிவார் நம்ம அழிவார் சொல்றோன் நுண்ணறிகிறேன் ஆயிரம் இனி உண்ண விட்டு ஒன்றும் ஆத்தகிர்க்க நிலையன் என்கிறார் நம்மாழ்வார் அதையே ஆட வந்தார் பிற்பாடு சொல்றார் ந தர்ம நிட்டுமி சாத்ம வேதி ந பக்திமான் தச்சரண அரவிந்தே அகிஞ்சனா அனநகதி மூடம் பிரபத்யே இதுதான் பிரபத்யம் நிறைய என்னிடத்துல கர்மயோகம் கிடையாது என்னால கர்மயோகம் பண்ண முடியாது யான யோகம் பண்ண முடியாது பக்தி யோகம் பண்ண முடியாது என்ன இடத்துல ஒன்றுமே கிடையாது எந்த உபாயமும் என்னிடத்துல கிடையவே கிடையாது தெரிவிக்கிறார் என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது உன் அடையறத்துக்கு நீதான் மார்க்கம் உன்னுடைய எதிர்ப்பு தடைப்படுத்தேன் அகத்தி வேறு யாரும் எனக்கு ரட்சகர்களும் கிடையாது ஆனால் அகத்தி ரெஃப்யூஜி யாரும் கிடையாது உன்னை தவிர கிடையவே கிடையாது நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் உன்னை அடைவதற்கு நீயே தான் உபாயம் தி பிரார்த்தனாமதி என்று நாம் பிரார்த்தனை பண்ணுகிறோமே எண்ணம் கொள்கிறோமே அந்த எண்ணம் தான் பிரபத்தி வேற எதுவுமே கிடையாது நினைப்பதற்கு மேலே வேலை எதுவுமே தேவையில்லை அதைத்தான் என் பெருமான் எதிர்பார்க்கிறான் நீயே எனக்கு உபாயம் உன்னை தவறு வேறு உபாயம் கிடையாது என்று சொல்வதுதான் பிரபத்தி இந்த அவனையே பற்றுவதற்கே இது பிரபத்தி தெரிவிக்கிற பிரபத்தி யார் பண்ணலாம் விஷயங்கள் எடுத்துனோம் ஒரு நாள் சுருக்கமாக தெரிவித்தேன் அவனையே உபாயமாக பற்றுவதற்கே அதுதான் பிரபத்தி அதை தவறு வேறு கிடையாது மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு போனால் தான் சுகம் அந்த சுகத்தை அடைவதற்கு வழி அவனே தான் அவனே உபாயம் நாராயண சப்தத்துக்கே அர்த்தம் அதுதான் நாராயணன் அங்கு போய் நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் என்ன அவன் திருவடித்தாமர்களிலே அவனும் கிராட்டியுமான சேர்த்தியிலே அவர்கள் இருவருடைய ஆனந்தத்துக்காகவே பண்ணக்கூடிய கைக்கரியம் இருக்கிறது அதுதான் பரமபுருஷார்த்தம் உயர்ந்த புருஷார்த்தம் உயர்ந்த பரம் அதை அடைவதற்கு வழி அவனேதான் அவனைப் பற்றுவதுதான் இதைத்தான் எம்பெருமான் கண்ணன் கீதையிலே தெரிவித்தான் மாமேகம் தர்மக்ஷேத் குருக்ஷேத்திரே எம்பெருமான் கீதம் பாடினான் கீதம் பாடி தெரிவித்தான் என்னையே பற்றி அர்ஜுனா வேறு எதுவும் கிடையாது மோட்சத்தை அடைவதற்கு வழி நானே அப்படின்னு தெரிவித்தான் அது புரியல் அனைவரும் புரியல திருவேண்கடமையிலே வந்தான் அதே வெங்கட கிருஷ்ணன் வெங்கடமலையிலே வந்த எம்பெருமான் கிருஷ்ணனா இருக்கக்கூடியவன் அவன் சொல்கிறான் அவன் அபிநயத்து காட்டுகிறான் தர்ம கீதம் தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே கீதம் திருவேங்கட மலையிலே நிறையம் என்றார்கள் பாட பிற்பாடி சில பேர் ஆடுகிறார்கள் அதுபோல பெருமானே பாடினான் ஓர் யுகத்திலே துவாபர யுகத்திலே பாடினான் அவன் கலியுகத்திலே அவரே வந்தான் கலயுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய திருமலை சீனிவாசன் அவன் அபிதயம் பிடித்து காட்டுகிறான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தோ அடியிற வாழ்மின்னன் அருள் கொடுக்க படிக்கலா பெருமானை பழன பொறுகோ சடகோவன் என்கிறார் அழிவார் சீனிவாசன் எப்படி இருக்கான் இந்த கை இப்படி காட்டுறான் என் கையான்சாரம் சொல்லக்கூடிய சாகரம் முழங்காலளமாக தாண்டிவிடலாம் அதுதான் பெருமான் கதான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியேர் வாழ்வின் இவ்விடத்திலே வாருங்கோள் என் அடியின் கீழே இருங்கள் திருவடியின் கீழே இருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை அதுதான் அதுதான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்று காட்டுகிறான் பிரபத்திக்கு அவன் ஆடும் கூத்து திருவேங்கடத்து ஆடு கூத்தன் என்று அவனை தெரிவிக்கிறார் திருவங்கை ஆழ்வன் திருவேங்கடத்துல ஆடக்கூடிய கூத்தன் நிறையம் ஆடிக்கொண்டிருக்கிறான் என் பெருமான் அதைத்தான் ஜெலிண்டர் காம் உங்களுக்கு சம்சாரத்தினாலே பயம் ஏற்படாது நான் இருக்கிறேன் என்கிறான் இம்பெருமான விடத்திலே அதுதான் பிரபத்தி யார் பண்ணலாம் அடுத்தபடியாக கேள்வி பிரபத்திய யார் எல்லாரும் பணம் பத்தர் இன்னாரினார் என்பது பிராமணன் தான் அப்பிராமணன் பண்ணக்கூடாது கிடையாது வித்வான் பண்ணலாம் அவித்வான் பண்ணக்கூடாது கிடையாது தரித்திரன் பண்ணலாம் தரிகன் பண்ணலாம் யார் வேணுமானனும் பண்ணலாம் அழகாக தேசிகன் தெரிவித்தார் ஜல் ரூல் பிராமணன் தான் சொல்லணும் சத்தியம் பிராமணன் கிடையாது எல்லாரும் சொல்லலாம் ஸ்ரீ கிடையாது சூத்திரன் கிடையாது பிராமணன் எல்லாருக்கும் பொதுவாக இந்த லோகத்திலே மனுஷர் பிறந்தவர் அத்தனை பேரும் பேசும் பேசும்பு சத்தியம்தான் பேச வேண்டும் அது எப்படியோ அதுபோல எம்பெருமானை பத்துவதற்கு சகலரும் அதிகாரிகள் எல்லாரும் பற்றலாம் இன்னார் என்பதை கிடையவே கிடையாது என்பதை அற்புதமா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் பிரபத்திக்கு தேச நியமமும் காரநியமும் பிரகார நியமும் அதிகார நியமும் பல நியமும் இல்லை என்கிறார் பிளலோகாச்சாரியன் என்கிற பெரிய மகான் அவர் சொல்ற எந்த தேசத்திலையும் பண்ணலாம் இந்த தேசத்திலே இல்லை அந்த தேசத்துல இன்னொரு தேசத்துல பண்ணலாமா இந்தியாவில தான் பயணுமா கிடையவே எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் தேசம் எந்த தேசமும் ஆகலாம் எந்த காலத்திலையும் பண்ணலாம் இந்த காலத்துலதான் பழனன்றது கிடையவே அதெல்லாம் உண்டு மத்த கர்மங்கள் கர்ம யோகத்திற்கோ ஜான யோகத்திற்கோ பக்தி யோகத்திற்கோ இன்ன தேசத்தில்தான் பழனம் இந்திய தேசத்திலே தான் பண வேணும் அப்பொழுதுதான் மோட்சம் கிடைக்கும் வசந்த தான் பண காலம் உண்டு பிரைவர் நிகர்கள் தான் பணவர்கள் இன்னார்தான் பயணம் பிராமணன் கத்திரியன் வைஷ்யன் இந்த மூன்று பேர் தான் செய்யலாமே ஒழியார் மற்ற பெயர்களுக்கு கூடாது கர்மயோக கியான பக்தி யோகங்கள் தேசனையும் உண்டு காரணம் உண்டு பிரகாரம் இன்ன பிரகாரம் இன்ன தான் பயணம் அப்படின்னு அதுக்கு பிரகாரங்கள் எல்லாம் உண்டு இந்த பிரகாரத்திலே இந்த விதத்திலே செய்ய வரணும் என்பது கர்மயோக ஜானயோக பக்தியோகங்களுக்கு உண்டு சந்தியாவிந்தனாதி கர்மங்களை பண்ணித்தான் பண்ணணும் ஸ்நானம் பண்ணணும் சந்தியாவுந்தனம் பண்ணணும் பண்ணித்தான் பண்ண வேண்டும் என்பதே பிரகார நியமம் உண்டு கர்மயோக ஜான யோக பக்தி கிடையவே கிடையாது அதிகாரி எந்த யார் வேணாலும் பண்ணலாம் என்பது கிடையாது அத்திரைவர் நிகரங்கள் பண்ணக்கூடாது எந்த பலத்துக்கு ஒவ்வொரு பலத்துக்கு ஒவ்வொன்னா பயணம் ஒவ்வொரு கர்மாவும் இந்த பலத்துக்கு என்னக்க வீடு வேணும் அதுக்குன்னு தனியா ஒன்னு வேணும் அதே போல தனியா புத்திரன் வேணும் அதற்கேன்னு தனியா புத்திரகாமே யாகம் பண்ணி பார்க்கிறோம் அதையினாலே பலங்களும் நியத்தங்கள் எல்லா பலத்தையும் கொடுக்காது கர்ம யோக கியான யோக பக்தி ஒன்னு இருக்கு ஆனால் பிரபத்தி இருக்கேன் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது எல்லாரும் பண்ணலாம் எத் தேசத்திலும் பண்ணலாம் எந்த காலத்திலையும் பண்ணலாம் இந்த பலத்தை குறித்தும் விடலாம் தேச நியமமும் கால நியமும் பிரகார நியமும் அதிகார நியமமும் பல நியமும் இல்லை எந்த நியமமும் கிடையாது எந்த தேசத்தையும் பண்ணலாம் எங்க பார்க்கிறோம்னா ராமாயணம் பெரிய சரணாதி சாஸ்திரம் இந்த ராமாயணத்துல இத்தனை அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது தேசம் எந்த தேசத்தையும் எந்த காலத்திலையும் எங்க பார்க்கிறோம்னாக்க விபீஷணன் வந்தான் அந்த விதீஷனன் சரணாகதி பண்ணுகிறான் ராமனிடத்திலே சர்வலோக சரண்யாயம் ராகவாய மகாத்மரே நிவேதயத்தான் உபஸ்திதம் வந்திருக்கேன் எல்லாரும் போய் சொல்லுங்க ராகவனை போகிறேன் பிரபத்தி பண்ணுகிறேன் தெரிவித்தான் தெரிவித்த காலத்துல எல்லாரும் சேர்ந்தா கூடினா வந்திருக்கிறவன் அயோக்யா சுக்ரி வந்திருக்கானே கலக்கம் வந்துடுது ராமன கொண்டதுக்கு தான் அந்த விபீஷணன் அப்படின்னு நினைத்தான் இவனை கொண்டுவிட வேணும்ண்டிக்க வேணும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றான் அதுல ஜாம்பவான் ரொம்ப பெரியவன் கரடி கரடிகளுக்கு ராஜா அவன் ரொம்ப காலமா இருக்காரு ரொம்ப காலமா ஒரு ஆபீஸ்ல ஒருத்திறந்து இருந்தாருன்னா அவர் பெரிய ஜாம்பவான் சொல்லுவான் இந்த காலத்துல என்ன நம்ம பாட்டில் சொல்லுதான் எங்க சரணாகி பண்ணணாக சுக்ரீவனை ராஜா வாக்கினான் அருமான் போய் தேடினான் என்பதை தெரிந்து கொண்டான் பெரிய வார சைன்யத்தோடையும் கரடி சைன்யத்தோடையும் வந்து சேர்ந்தாச்சு பிற்பாடு வந்திருக்கான் இந்த விபீஷணன் ஜாம்பவான் சொல்ற எப்ப சீதையை தூக்கிட்டு போனானோ உடனே வந்திருக்க உடனே வரலையே விஷமூக பர்வத்திற்கு வந்திருக்க அது தேஷம் அது காலம் அப்படத்திலே வரலின்ற அது தவறு அதனால வெகு காலம் கழித்து வந்திருக்கிறான் இது தேசமல்ல இது காலமல்ல என்று சொன்னார் அந்த ஜாம்பவான் மகாராஜன் அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய திருவடி என்ற ஹனுவுமான் அந்த பக்கத்தை கண்டிக்கிறான் அவர் சொல்றது சரியில்லை இத்தனை நாள் அவன் உபதேசம் பண்ணி பார்த்தான் ராவணனுக்கு பண்ணி பார்ப்போம் ஆந்தனையும் பண்ணி பார்ப்போன்னு பண்ணி பார்த்தான் அவன் கேட்கவில்லை வெளியில போ என்று அவன் பிடித்து தள்ளினான் அங்கிருந்து வந்திருக்கிறான் இவன் நல்லவன் அங்கு போய் நான் பார்த்திருக்கிறேன் இத்தனை பேர் பேசினாட கூடாது லங்கைக்கு அங்கே என் வாளிலே நெருப்பு வைக்கும்படியாக ஏற்பட்டது அப்பொழுது கொல்லணும் சொன்னான் ராவணன் சொன்னான் நான் போய் பேசினவா ரே ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டது திருவடி என்று சொல்லும் ஹனுமான் சொல்ற அங்க போய் பேசினேன் ராவணன் கேட்டான் கோபம் ஏற்பட்டது இவனை கொன்று விடுதுன்னு சொன்னது விபீஷணன் தர்மாத்மா அவன் பண்ணக்கூடாது வைத்தார்கள் அந்த காலத்துல அவ்வளவு தர்மாத்மா அவன் நல்ல சிந்தையுடையவன் அவனை அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அவன் வந்த தேசம் சரியான தேசம் வந்த காலம் சரியான காலம் என்று தெரிவிக்கிறபடினாலே பிரபத்திக்கு தேசம் கிடையாது காலம் கிடையாது தெரிந்து கொள்கிறோம் எந்த தேசத்திலையும் வரலாம் எந்த காலத்திலையும் வரலாம் எப்பொழுதும் மனசிலே ருச்சி ஏற்படுகிறதோ பகவானை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறதோ அப்பொழுதே பற்ற வேண்டுமே ஒழிய அதற்கு தேசம் கிடையாது கிடையாது அதை சொன்னால் எடுத்தபடியா தேசமே இல்லை காலமே இல்லை பிரகாரணையும் எப்படியும் பண்ணலாம் எந்த விதத்திலையும் பண்ணலாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் கிடையாது இருந்தபடியே அதிகாரியான் இருந்தபடியே அதிகாரியாம் அதுக்கு ஒரு திட்டாந்த அழாச்சனர் எம்பெருமான் கண்ணதிரான் அவன் உபதேசம் பண்ணினான் பிரபத்தியை யாருக்கு உபதேசம் பண்ணினான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான் அர்ஜுனன் அவன் கேட்டான் கண்ணன் சொன்ன காலத்துல எல்லாவத்தையும் விடு சர்வர்மான் பரித்தியாஸ்திரத்துக்கு என்னையே உபாயமாக பத்து காட்டி கொடுத்தான் கண்ணகிரான் காட்டி கொடுத்தானே அவன் யாருக்கு சொன்னான் அர்ஜுனன் அர்ஜுனன் கேட்ட காலத்துல அவன ரொம்ப பிரதத்தோட கேட்டான் எப்படி இருந்து கேட்டான் நீசர் நடுவே இரே இவ்வர்த்தம் கேட்டது பல நீச்சர்கள் இருக்கா ிகள் பரமீச்சர்கள் அசியாபாரம் பண்ணினார் திரா எவ்வளவு அநியாயம் ஒரு பெண்ணை கொண்டு வந்து பெரிய சபையிலே மானபங்கப்படுத்துவதை வஸ்திரத்தை அபகரிப்பது என்பதிகிற எவ்வளவு அயோக்கியத்தனம் அவர்கள் நடுவில் அர்ஜுனன் நிற்க உபதேசித்தான் அர்ஜுனன் நீசர் நடுவே இறை வர்த்தன் கேட்டதே இந்த பிரபத்தி அவன் கேட்டான் இந்த காலத்துல ரொம்ப தீர்த்தமாடி ரொம்ப நேமத்தோட அவன் கேட்டான் அடுத்தபடியா அனுட்டித்தாள் பிரபத்தி அனுட்டித்தாள் திரௌபதி அவனுடைய மனைவி கேட்டான் பர்தா அர்ஜுனன் அவன் கேட்டான் பிரபத்தி சாஸ்திரத்தை அதை அனுட்டித்தவள் யார் திரௌபதி அவனுடைய பாரிய அவடனுத்தாள் சுகிரை உரிந்த காலத்திலே வஸ்தத்தை அபகாரம் பண்ணின காலத்திலே கோவிந்த குண்டரிமாம் கோவிந்தரே என்னை சங்கசக்கரபாணியே என்னை ரட்சிக்க வேணும்னு பகவானை பண்ணி பிரபத்தி பண்ணியா சின்ன குழந்தையா இருந்தா என்ன தனி பருவத்துல இருந்தா ராஜா தன்னுடைய தாப்பனாருடைய கிரகத்துல இருந்தார் அப்பொழுது என்கிற மகர்ஷி வந்தார் வந்த மாதிரி உபச்சாரங்கள்லாம் தெரிவித்தார் திரௌபதியில் ராஜகுமாரத்தையே செய்யவர் எதற்கான அதனாலே சந்தோஷம் அடைந்த அந்த பெரியவர் அவளுக்கு சில நல்ல உபதேசங்களை பண்ணுவார் நன்றாக அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அதனாலே அவள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கிற அபிப்பிராயத்தாலே ராஜகுமாரத்தையே திரௌபதிய ஜருக்கு வேண்டிய சௌகரிய உபசாரம் பண்ணினாள் அதிசி சத்காரம் பண்ணினாள் சந்தோஷம் அடைந்தார் வசித்த மகிழ்ச்சி இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணலாம் என்ன உபகாரம் பண்ணலாம்னு யோசனை பண்ணி பார்த்தார் வருங்காலம் என்னமா இருக்க இந்த பெண்ணுக்கு அதை பற்றி தம்முடைய ஜான பார்த்தார் ஓ இவளுக்கு பெரிய ஆபத்து வரப்போயிறார் இந்த ஆபத்திலே இவளுக்கு ரட்சணம் ஏற்படவர் என்று நினைத்தார் மகானாக இருக்கக்கூடிய வசித்த மார்க் அதை கண்டுகொண்டவர்கள் பெண்ணின சொன்னார் அப்படியே சொல்லலாமா பெண்ணே அவனுக்கு பெரிய ஆபத்து வரும் ஜோசியால்தான் சொல்றா பெரிய ஆபத்து வரும் இந்த ஆபத்தை என்ன அப்படின்னாக்கா அந்த ஆபத்தை சொல்ல வரும் ஜையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதை போல வசிஷ்ட மகிஷே பெரிய ஆபத்து ஏற்படுமே ஆனால் பகவானை பிரபத்தி பண்ண வாசு பத்து மகத்யா ஹரி அவர் சொன்னார் ஹரி என்று பெயரை உடையவன் சகல பாபங்களையும் போக்கக்கூடியவன் ஹரநீதி ஹரி சகல பாபங்களையும் போக்கக்கூடியதான் கார்த்தார எழுந்திருக்கே ஹரீர்கரி அரீர்கரி ஹரீர்கரி செல்லுண்டு ஏழு எழுந்திருக்கணும் ஏன் கேட்டா பாபம் ிருக்க வேணும்ாஸ்திரம் தெரிவிக்கிறது அப்படிப்பட்ட எந்தெருமான் பாபங்களையெல்லாம் போக்கக்கூடியவன் அவரை நீ நினைக்க வேண்டும் அவரை நீ பிரபத்தி பண்ணுவாயாக சரணாகதி பண்ணுவாயாக உபதேசித்த பெ அபகரிக்கும் காலத்தில் உடனே அப்பொழுது எப்படி இருந்தார் அவள் அதை பற்றி விசாரிக்கிறார் திரௌபதி நிலம் மந்த்ரி புரிய சொல்றேன் அந்த காலத்துலதான் அவள் பண்ணினாள் அவள் சரணாகி பண்ணின காலம் அவளுக்கு பொல்யூஷன் உண்டோ தீட்டு உண்டோ தீட்டல் உடைய இருக்கக்கூடிய காலத்திலேயும் சரணாகதி பண்ணினாள் ஆக அவளும் அதிகாரி எந்த பிரகாரத்திலேயும் செய்யலாம் இன்னார் தான் செய்யலாம் என்பது கிடையாது எப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது சொல்லிட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவனை பள்ளியானேன் சாமிடத்தன்னை குறிக்கோள் கொண்டாய் சாக கூடிய காலத்துல எனக்கு ஒரு நினைவு வரத் அந்த காலத்துல உன்னுடைய நினைவு வருமா வரத் காலத்துல என்ன கண்டாபரோத விதோ ஸ்மரணம் குதஸ்தேன்றாரு கழுத்துல அடைச்சுட்டு இருக்கு ஒரே சரி காபம் அடைச்சுட்டு இருக்கு பகவான நினைக்கவே முடியாது பக்கத்துல இருக்கிற பந்துக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கா அவள் தான் கேட்கிறா சோர்வினால் பொருள் வைத்த துண்டாயில் சொல்லு சொல்லுன்னு சுத்தம் இருந்து ஆர் வினதிலும் வாய்திர பக்கத்துல இருக்கிற இவனை நினைக்கவும் விட மாட்டேன்டா பகவானை சிந்தனை பண்ணணும்னு நினைக்க விடுறாடா எங்கேயாவது வச்சிருக்கீரா எதாவது பணம் வச்சிருக்கீரா யாருக்காவது கொடுத்திருக்கீரா என்ன பணம் வரணும் யாரிடத்துல இருந்து வரும் அப்படின்னு கேட்டுலே அவருக்கு ரெண்டாயிரம் விஜய் ஒரு சொல்றேன் கிருஷ்ணகாரத்தை ஐயாயிரம் ரூபாய் வரணும் தாமயங்காரத்தேருந்து மூவாயிரம் ரூபாய் வரணும் கோவிந்த ஐயங்காருக்கு ஐயாயிரம் ரூபாய் நான் கொடுக்கணுன்றேன் முதல்ல வரணும்னு சொல்லி எல்லா பந்துக்கள் நல்ல ஜாபகத்தோட சொல்றேன் வச்சுருக்க பாத்தியா அப்படின்னு சொல்றாருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஐயோ ஜாபகம் தவறி கொடுத்தே ஜாபகம் கொடுத்தேன் கொடுக்கணும்னா ஜாபகம் கொடுத்தான் வரணும்னா ஜாபகம் என்ன வச்சுருக்க இப்படி பக்கத்துல இருக்கிற வேலை எழுந்திருந்து போறதே கிடையாது அதுல ஒத்தர் சொல்றேன் இவருக்கு எங்கயாவது சுருட்டான் அவர் வச்சிருக்கிற பணத்தை சொருட்டா என்ன பண்ற எழுந்திருந்து போகாமல் இருக்கா சொல்வினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுத்து நிறந்து யார் கேட்டாலும் இவனால பேசவே முடியாது அப்படிப்பட்ட தசை நினைக்க முடியுமா சொல்லி வைத்தேன் உனக்கு நாள் சேகப்பட்ட வஸ்து உன்னுடைய வஸ்துவை நீயே ரட்சிக்க வேணாம் என்று என்றைய தினத்திலேயாவது ஒரு நாள் நினைத்து வைத்திருந்தால் போறோம் அதுதான் பிரபக்தி ஆக அதற்கு தேசநயமம் கிடையாது காரநியமம் கிடையாது பிரகார நியமம் கிடையாது அதிகார நியமம் கிடையாது யாரும் பிரபத்தி பண்ணலாம் தெரிவித்தேன் அந்த காலத்துல நம்ம ஒரு மகாச்சாரியர் ஒரு சிஷ்யன் அந்த சிஷ்யர் வேல்வெட்டி பிள்ளை அப்படின்னு அவருக்கு பெயர் இந்த வேல்வெட்டி பிள்ளைக்கு ராமாயணத்துல ஒரு சந்தேகம் பிரபத்திக்கு தேச நேயமில்லை காரணமில்லை பிரகாரணம் இல்லைன்னு சொன்னாரு எப்படியும் பண்ணலான்னு சொல்லி இருக்கு பிரபத்தி எப்படி வேணாலும் தீர்க்க மாடியும் பண்ணலாம் தீர்க்கமாடாமலும் பண்ணலாம் இடைச்சிகள் அன்றாட சொல்றான் தூயோமாய் வந்தோம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூய் தொழுது தூயோமாய் வந்தோம் தூய் அழப்பாடுவான் என்ன தூய்மை என்ன பரிசுத்திய வாடகின்ற இடைச்சிகள் தூய்மை பிரசித்தம் இரண்ட உடம்பிருக்க தரை உடைப்பார்கள் தலை இருக்கா வாடன்னா தீர்க்கமாடுறதே உடையவர்கள் சந்தேகம் ஏற்பட்டு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது ராமாயணத்துக்கு ஒரு சந்தேகம் ராமாயணத்துல ராமனே ஒரு சரணாகி பண்றான் சமுத்திரத்தை தாண்டனும் சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போகணும் லங்கைக்கு போறதுக்கு வழிவிடணும் சமுத்திரராஜன் வழிவிடணும் எப்படி சமுதிரத்தை தாண்டறது அத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கும் காலத்துலதான் விபீஷணன் வந்து அதுக்கப்புறம் விபீஷணனே கேட்பேன் தாண்டி வந்திருக்கிறவன் அவன்தான் அவனே கேட்பான் இந்த சமுதிரத்தை தாண்டி எப்படி லங்கைக்கு போறது லங்கையிலிருந்து சமுத்திரத்தை தாண்டி வந்தவனையே லங்கைக்கு போவதற்கு சமுத்திரத்தை எப்படி தாண்டறது கேட்பமே என்று ராமன் சொல்ல அவன் இடத்துல கேட்டா அவர் சொன்ன தி பண்ணட்டம் அமனும் சரணாகதி பண்றான் அப்படி சரணாகி பண்ணின காலத்துல எப்படி சரணாகி பண்ணினார் தெரியுமா பிரபத்தி பண்ணினார் தெரியுமா சக்கரவர்த்தி திருமன் தத்தத்தை எடுத்தார் அண்ணா தீர்த்தமாடினார் பண்ணி கணிந்து கொண்டார் அணிந்து கொண்ட பிற்பாடு தர்ப்பத்தை பரப்பினார் ஆச்சமனம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு ராமாயணம் வேல்வெட்டி பிள்ளை என்கிற நம்பிள்ளையுடைய சிஷியருக்கு இப்ப சந்தேகம் ஏற்பட்டது எப்படி வந்தாலும் பண்ணலாம் தெரியிருக்கேன் ஆனால் ராகவன் பண்ற சரணாகதி பண்றான் ராமன் பண்றான் அப்போ ரொம்பது பிரகாரணமில்லை புரொசர் ஒண்ணும் கிடையவே கிடையாது கேட்டார் தம்முடைய ஆச்சாரிய நடத்தில நம்பி நடத்தில நம்பிள்ள கேட்டார் இந்த சரணாகதி பண்ணணும்னு சொன்னானே ராமனுக்கு அதுதான் சொன்னான் சரணாகதி பண்ணினால் சமுத்திரராஜனை தாண்டி விடலாம் சமுதிரத்தை தாண்டி விடலாம் சொன்னான் அவன் தானே சொல்லி இருக்கான் அவன் தந்தானே அவன் வந்தபோது தீர்த்தமாயிட்டு வந்தான் நம்ப கேட்ட அவன் வர பொழுதோ புறப்பட்டான் லங்கையில் இருந்து அஜகாம முகூர்த்தேனா சரக் பணம் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள சமுதிரத்தை தாண்டி ராமநாத வந்துட்டான் வந்தவன் தீர்த்தமாடி வந்தான அவர் கேட்டார் வேல்வெட்டு பிள்ளை தீர்த்தமாடி வந்திருக்கலாம் எப்படி இல்லைன்னு சொல்லி அவரே சொன்ன தீர்த்தமாயிட்டு வந்திருந்தார் விபீஷணன் பண்ணின காரியம் இது ராமன் பண்ணின காரியம் அதுக்கு மேல சொன்ன ராமன் ஏன் அப்படி பண்ணினான்னு கேட்டான் ராமன் இந்த பிரபத்திக்கு அங்கமாக செய்யவில்லை அவனுக்கு வழக்கம் எப்படி எது பண்ணினாலும் ஆசாரமா பண்ற ஆச்சாரப்பிரதானர் ராமனுக்கு ஆச்சாரம் ஆசாரம் ரொம்ப முக்கியம் உபதேசம் ஒரு அவதாரத்திலே அனுஷ்டான பிரதானம் ஆச்சாரப்பிரதான் ராமனாக இருந்து ஆச்சாரப்பிரதானம் கிருஷ்ணனாக இருந்து உபதேசத்தை பண்ணினார் அவனுக்கு ஆச்சாரம் எல்லாம் கிடையவே கிடையாது சாப்பிடுவன் கண்டவாழ் பார்க்க சாப்பிடுவன் ஒரு காலத்தையும் அவனுக்கு ஆச்சாரம்ன்றது கிடையவே கிடையாது அதனாலதான் அவனை ரொம்ப பிடிக்கிறது நமக்கு நம்ம ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம போட்டியில கண்ணனை அதிகமா பிடிக்கிறதுக்கு காரணம் நம்ம போல கொஞ்சம் இருக்கான் நம்ம போல நம்ம போல கொஞ்சமா அவன தெரிந்து கற்றுக்கிறோம் அதை மாதிரி கண்ட கையோட புதிப்பது கண்ட இடத்துல போய் கண்டபடி நின்று கொண்டு புதிப்பது போயிண்டே புஜிக்கிறது வந்து கொண்டே புஜிப்பது இதெல்லாம் கண்ணன் பண்ணி இருக்கிறான் ரொம்ப அபூர்வம் கண்ணனை தான் தீர்த்தமாடுவான்னு கூப்பிடுறான் அஞ்சனமாட நீ அப்படின்னு கூப்பிடறாரு ராமனை அந்த மாதிரி கூட்ட வாடே கிடையாது ராம தீர்த்தமாடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் தீர்த்தமாடி ரெடியா இருக்கும் எவர் தீர்த்தமாடுன்னு சொன்னாரோ அவன் தீர்த்தமாடி ரெடியா இருக்கும் ஒரே ஒரு நாள் கொஞ்சம் தூங்கினான் அன்னைக்கே விஸ்வாமித்திர எழுப்பிவிட்டார் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததை கர்த்தவியம் தெய்வமானே இன்னும் தீர்த்தமாடாமல் இருக்கியே சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாமோட தூங்குறியே நீ தூங்கி சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருந்தால் உலகத்தை எல்லாரும் விட்டுவிடுவார் நல்ல எழுந்துருன்னு சொன்னார் ஏன் பண்ணினார் தெரியுமா அவர் ஆச்சாரமான குலத்துல பிறந்தார் ஆச்சாரமா பிறந்தவா எதை பண்ணினாலும் சில மாட்டு பெண்கள் எல்லாரும் வருவா சில மாமியார்கள் இருப்பார் மாமியெல்லாம் என்ன பண்ணுவா கையடமிட்டு கையழம்பிட்டு வழக்கம் அவளை அவாளுக்கு ரொம்ப பயன் மாதத்துல இருந்து வழக்கு எதிர்த்தாலும் கையலம்பிவா இவாளுக்கு என்ன வழக்கம் கையிலாமனே வழக்கம் ரெண்டு பேருமே சரணாதி பண்ணலாம் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இது காரணம் என்னான்னு கேட்டாங்க இவள அந்த குளத்துல வந்திருக்கு